வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா என்ன மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு பேசக்கூடாது அப்படிங்கிறதுதான் சான்றவர்கள் நமக்கு சொல்லி சென்றது நம்மிடையே வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியானவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன் ஒரே மாதிரியே இருப்பதில்ல அப்படின்னா ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு குண இயல்புகள் இருக்கின்றன ஒருவர் நல்லவர் போல காட்டிக் கொள்வார் ஆனால் மனதளவில் அவர் நல்லவராக இருக்க மாட்டார் சிலரோ பார்ப்பதற்கு சிறிது கரடுமுரடானவராக இருக்கலாம் ஆனால் மனதளவில் மிகவும் நல்லவராக இருப்பார் அந்த நல்லவர் அல்லது தீயவர் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அவரவருடைய குண இயல்புகளை வைத்துதான் இன்னார் இத்தகையவர் என்று நம்மால் பிரித்து கூற முடிகிறது அப்படியானால் எல்லோருக்குள்ளும் நல்ல குணங்கள் இருக்கின்றன நிச்சயமாக இருக்கிறது எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய நல்ல குணம் வெளிப்படத்தான் செய்கிறது ஆனால் இயல்பாகவே அவர் நல்லவராக இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் கேள்வி அப்படியானால் பலரும் தம்மை நல்லவராகத்தான் காட்டிக்கொள்ள நினைப்பார்கள் மகாபாரதத்தில் துரியோதனின் பக்கம் நின்று பார்த்தால் நிச்சயமாக துரியோதனன் கூட துரியோதனனுக்கு நல்லவன் தான் ஏன் துரியோதனன் தம்பிகள் அனைவருக்குமே துரியோதனன் தோன்றினான் பார்க்கக்கூடியதா அப்படின்னா நிச்சயமாக செயல்பாடுகளை பொறுத்திருக்கிறது ஆகையால் தான் சான்றவர்கள் எல்லா வகையான மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வல்லுவர் சொல்லும் பொழுது கூட பல வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் சிலரை பார்க்கும் பொழுது இந்த குன்றுமணி இருக்கிறது இல்லையா அந்த குன்றுமணியின் செவப்பு நேரத்தை போல நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் உற்று நோக்கினால் அதிலே இருக்கக்கூடிய அந்த கருமை முனையிலே இருக்கும் அல்லவா அந்த கருமையை போல நல்லவரை போல காட்டிக் கொள்ளக்கூடிய சிலருக்குள் தீய குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆக அந்த தீய குணங்கள் இல்லாதவராக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும் வல்லுவர் சொல்வதைப் போல நாம் நல்லவரை போல காட்டிக் கொண்டு அந்த குன்றிமணியின் முனையைப் போல கரிய நிறம் இருப்பதைப் போல நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தீய செயல்களை வெளிப்படுத்தினால் நிச்சயமாக நம்மீதான மதிப்பு குறை மாதிரியாக இருக்க போவதில்லை நம்முடைய தீய செயலுக்கு ஏற்ப அந்த மதிப்பு குறையத்தான் கூடும் ஆகையால் நாம் குன்றுமணியை உதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் குன்றுமணியின் செவப்பு நிறத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் அல்லது அதன் முனையின் கருநிறத்தைப் போல சிறிதளவு தீய குணத்தை கொண்டுள்ளாமல் நல்லவராக வாழ முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சித்தால் உலகில் வாழ்வாங்கு வாழ முடியும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒடுக்கம் குரல் எண் இருநூத்தி எழுபத்தி ஏழு கன்றரையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து மீண்டும் குரல் புறங்குன்றி கன்றரையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போ நன்றி